சிவசாரியமியமா அமாச்சம் வந்தே குருபரம்பரா ம உபதம்மராமா ராே அமனி சோ மயி சந்தூ ோருபோ நமஹிவோ பிரமதல்மன்ற கேஷித்தேஷித்த மனா கேனப்பிரம பிரைத்தய ம் சக்ஷு சுுஸ்ரோத்ம் கவு தேவாயுனக்தி கேனேஷிதம் அப்படின்னா இதெல்லாம் யாரால நடக்கிறது அப்படின்னு இந்த சிஷிய உவாச்ச இந்த சிஷுன்னு கேக்குறான் பிரேஷித்தம் மனஹா பததி பத்தின் லிட்டலி மீனிங் வீழட்டும் எதுல வீழற்தான் இந்த மனசு பிரேஷிதம் அப்படின்னா வெளி விஷயத்துல ஈடுபட்டு எல்லா விஷயத்திலையும் இந்த மனசானது போய் போய் போய் போயிட்டு வருது அப்படின்னா இந்த மனசு பண்றதே யாரால நடக்கிறது எப்படி வீழறது வலுக்கட்டாயமா பிரேஷிதம்னா நான் சில சமயம் விரும்புறதே நான் அப்படி போகக்கூடாதுன்னா நினைக்கிறேன் ஆனா அது வலுக்கட்டாய இழுத்துட்டு போய் அங்க நிக்கிறது இந்த மனசு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் நிறைய விஷயம் நம்ம விரும்பாதது நடந்துட்டு இருக்கோம் அப்படி பண்றாரு யாரு அப்படிங்க கேனேஷிதம் பிரேஷிதம் கேன ஈஷிதம்னா எவரால் ஏவப்பட்டு ஆணையிடப்பட்டு சோ அப்படி யாருடைய பிளஸ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப ஒருத்தர் வந்து திமிர்தனோ நடக்கிறான் நேற்று வரைக்கும் அடங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு திமிர்தனம் நடக்கணும் அவனுக்கு பேக்ரவுண்ட் யாரோ இருக்கா ஓகே அப்படி இருக்கும்போது இந்த மனசு இவ்வளவு தூரத்துக்கு இருக்கும்போது யாரோ இருக்கா அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் இந்த கேள்வியோட முதல் பகுதி அதனால ஜடமான மனசு ஆக்டிவா உள்ளது எதனால ஜடமாக இருக்கிற இந்த உடம்பு ஆக்டிவா இருக்கிறது எதனால எவருடைய மட்டும் இது வந்து இப்படி செலவு எதெல்லாம் பண்றது அப்படி என்கிட்ட அப்படின்னா பிரதமகா பிராணகா பிரைத்தி பிராணன்றது உயிர் தத்துவம் ஓகே பிராணா சமானா அப்பானா உதானா வியானா இதெல்லாம் இதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்றது நம்ம பாடியில வெவ்வேறு விதமான பண்றது நம்ம குளரை பிரதம பிராண பிராணா நம்ம எல்லா காரியத்துக்கும் இந்த பாடியில இருக்கிறதுக்கு மூச்சு பிரதானமா இருக்கிறது நம்ம தூங்கிட்டா கூட மூச்சு இருக்கிறது அது மாத்திர ரெஸ்ட் பண்றது ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல அதில் உறக்கத்துலயும் இருக்கிறதுனால ஆனா அதுக்கு மெமரி கிடையாது அந்த பிராணனுக்கு ஓகே அந்த பிராணா ஆல்சோ நமக்கு வந்து சஸ்பெண்ட் ஆகிறது தான் சமாதி ஸ்டேட் சமாதி ஸ்டேட்ல பிராணன் வந்து அங்க ஃபங்க்ஷன் பண்ணாது அப்படியே ஆயிடும் எனக்கு ஒரு யோகி ஒருத்தர் காட்டுனர் காத்து வருதா பாருங்க சுவாமி அப்படின்னு வரல ஓகே அப்போ அதெல்லாம் பண்ணலாம் அப்போ பிரதம பிராணா ஜேஷ்ட பிராணா முக்கியமான ஃபங்க்ஷன் பண்றது எப்படி அப்படின்னா கேன யுக்தகா பிரைத்தி கேன யுக்தகா பிரைத்தி சேர்ந்து இது வேலை செய்யறது யாரோட சப்போர்ட்ல இருக்கிறது அப்படின்னு இமாம் இந்திரியம் இருக்க அது கூட பண்றது எப்படி பண்றது கல்வி நான் கேட்கறது இதெல்லாம் எப்படி நடக்கிறது எதனுடைய சக்தியில் நடக்கிறது அதுவா ஃபங்க்ஷன் பண்றதா இது குட் கொஸ்டின் என்னுடைய ஆள் இந்திரியங்கள்லாம் ஒர்க் பண்றது மனசு ஒர்க் பண்றது இதெல்லாம் எதனால ஒர்க் பண்றதுன்னு இந்த கேள்விங்க ஓகே ஏன்னா சப்போஸ் வாக்கு இந்திரியம் நமக்கு பேசுறது வந்து டெட் பாடி பேசுறது இல்லை என்ன அப்போ ஓகே சோ டெட் பாடி பேசுமா பேசாது வாய் இருக்கு அப்ப உள்ளுக்குள்ள போய் எது ஒண்ணு பேசுறது இந்த சக்தி கொடுக்குற ஆள் யாரு சப்போஸ் மைக் ஆன் ப் பண்ணிட்டா கரண்ட் ஆஃப் பண்ணினா இது இன்னர்ட் ஆயிடுறது பிரைட் ஆகுறதுல அப்போ கரண்ட் தான் இதுக்கு பிளஸிங்ஸ் பண்றது அந்த ஆள் யாரு அப்போ இந்த விஷயத்துல நம்ம தெரியும் இந்த சூக்ம சரீரம் கூட எப்படிப்பட்டது ஏ தேஷாம் பஞ்சதுவானாம் பஞ்ச தத்துவானாம் மத்தியே ஆகாசிய ராஜச அம்சாத் வாக்கு அப்படி நம்ம தத்துவ போதத்தில் படிச்சிருக்கோம் தத்துவபோதத்துல ராஜச அம்சத்தினுடைய வாக்கு வாக்கு வந்து ராஜசம்சம் அப்படி படிச்சிருக்கோம் அப்ப வா அதாவது சூட்ச எனர்டி விஷயம் சூக்ம ஜடவஸ்து இவர் த மைண்ட் ஆல்சோ அது மாதிரிலாம் சக்ஷுகுரோத்திரம் கவு தேவா யுனக்தி தேவா சோ இவைகள்லாம் எதனுடைய ஆள்ல பிரகாசிக்கின்றது வேலை செய்யறது பஞ்ச பிராணா வாக்கு கர்மேந்திரியம் சக்ஷு வந்து சோ ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் மனசு கண்ணு இண்டிகேஷன் வந்து ஞானேந்திரியம் மாக்கு இந்திரியம் வந்து கர்மேந்திரியம் மனசு இப்ப உங்களுக்கு இது புரியலன்னா இதே கதையா அங்க அக்னி தேவர் வாயு தேவர் எல்லாம் வரப்போறார் இந்திரன் எல்லாம் வரப்போறார் இது வந்து யாரால இதெல்லாம் மூவ் ஆகிறது ஓகே இப்போ ஒரு வண்டி போறதுன்னா கண்டிப்பா அந்த வண்டிக்குள்ளார் யாரோ ஒரு ஆள் இருக்கா அது போல என்னுடைய இந்திரியங்கள் யாரோ உட்கார்ந்து வேலை செய்யறாங்க இதை ஏவி விடுற ஆள் யார் அது கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த உபநிஷத்து மாணவன் என்ன கண்டுபிடிச்சிட்டா மனசு ஜடம் உடம்பு ஜடம் இந்திரியம் ஜடம் ஜடம்னா புரியுதுல இத்தனை நேரத்துக்கு முடிஞ்சிருக்கணும் புரியலன்னா ஜடம் அர்த்தம் என மாதிரி மைண்ட் இந்த டேபிள் மாதிரி நல்லா நூறு தடவை எழுதிக்கணும் எப்படி என் மைண்ட் இந்த ஜடம் மாறி களிமண் மாதிரி சவர் மாறி என் மனசு அப்போ அதுலன் பண்றது எதனால பண்றது ஓகே அப்படி இந்த சிஷியனுடைய கேள்வி இந்த சரீரம் ஜடம் என உணர்ந்தவன் அது மனம் கூட சூக்ம சரீரம் கூட ஜடம் உணர்ந்தவன் இந்த ஜடமான ஸ்தூல சூட்சம சரீரம் யாரால சேதனமாக்கப்பட்டிருக்கிறது அந்த தேவன் யார் அந்த தேவனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி கேனேஷிதம் எவரால் ஏவப்பட்டு கேனயுக்தகா பிரைத்தி யாருடன் சேர்ந்து இயங்குகிறது பிரைத்திஷிதம் யாரால் இச்சிக்கப்பட்டு செய்கிறது அதை எனக்கு சொல்லுங்கோ அப்படி சுற்றி இந்த உபனிஷத்து மாணவன் கேட்கிறான் நம்பர் ஒன் மனகா நம்பர் டூ பிராணகா நம்பர் த்ரீ வாக் நம்பர் போர் சக்ஷு நம்பர் பைவ் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்ர கேட்கிறது ஓகே இன்னும் அப்போ இந்த ஆத்மாவை பிரம்மத்தை அறிய விரும்புகிறேன் என்ன அர்த்தம் ஆத்மாவை பிரம்மத்தையும் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் குருவே அப்படின்னா இது டைரக்ட் கொஸ்டின் இவன் என்ன கேள்வி கேட்கிறான் இதெல்லாம் இதெல்லாம் எனர்ட் இதெல்லாம் ஜடம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருந்தவர் யார் அதை மாத்திர சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றான் ஏன்னா இப்ப வந்து சிலது வந்து ஒரிஜினல் இருக்கு இப்ப அதுல சூடு இருக்கு அது வந்து ஒரிஜினல் இவர் டீல வந்து சூடு என்ன சூடு நாட் பர்மனன்ட் டெம்பரவரி சூடு அதனால தான் அது உடனே குடிச்சுடணும் ஓகே அதனால ஒண்ணு வந்து இந்த வந்து போற விஷயம் இருக்க அந்த டீல இருக்க சூடு இருக்க அது வந்து ஆக்கந்து சைத்தன்யம் ஆபாச சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா டீல பிரதிபிம்ப சைத்தன்யமா அதுல இருக்கிற சூடு டெம்பரவரியா இருக்கிறது அதுல எப்படி சூடாக இருக்கிறதோ ஜில்லுன்னு இருக்கிற ஒரு ஐட்டம் சூடாக்கப்பட்டிருக்கிறது ஓகே அது போல இவர் கண் காது மூக்கு ஆளும் இந்திரியா கர்மேந்திரிய நானேந்திரிய மனசு எதனால ஆக்கப்பட்டிருக்கிறது இது ஆக்கந்து சைத்தன்யம் இது வந்து சித்து போலி வெங்கடேஸ்வரா போலி கிடையாது ஓகே இது போலி நாட்டு போலி அது லி போலி இது போலி ஒரு போலி கொடுங்க போலி கொடுக்க முடியாது நல்ல அக்ஷர சுத்தம் வந்தா போலி கொடுக்க முடியாது போலி ஓகே அந்த மாதிரி இது சித்து போலி சித்தோட ரெப்ரசன்டா இருக்கிற டெம்பரவரியா இருக்கிற விஷயம் எப்படி அந்த டீல இருக்கிற சூடு நாட் ஒரிஜினல் கடன் வாங்கினது கடன் வாங்கின சூடு அது அது போல இதெல்லாம் இந்த கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்க your body, mind பங்கன் பண்றது இல்ல டே நைட்டு இதெல்லாம் கடன் வாங்கினது அந்த கடன் வாங்கின ஆளு ஓனர் யாரு அப்படிதான் கேள்வி கரெக்டா ஓகே தேவகா இந்த மனவன் கூறுவது தேவகா ஸ்வயம் சைத்தன்ய தத்துவம் ஸ்வயம் சைத்தன்ய தத்துவம் தேவகா அந்த ஸ்வயம் சைத்தன்ய தத்துவம் ஆத்மஸ்வரூபம் எது அந்த சைத்தன்யத்துக்கு இன்னொரு சைத்தன்யம் சொல்லக்கூடாது அப்படியே போயிட்டு அந்த சைத்தன்யரூபம் இருக்கிறது எங்களுக்கு அதனுடைய மீனிங் என்ன ஆத்மஸ்வரூபம் கிம் ஆத்மஸ்வரூபம் கிம் என்னுடைய ஸ்வரூபம் கிம் எது தேவோ யுனக்தி இந்த கேள்விக்கு குரு பதில் எப்படி இருக்காரு கேள்வி இந்த கேள்விக்கு தான் இந்த கேனோ உபநிஷத்து கம்ப்ளீட் பதில் கவு தேவோ யுனக்திகிட்டு ஆத்மஸ்வரூபம் கிம் இது யாரால இதெல்லாம் பண்றது அதுதான் கேள்வி அந்த கேள்விக்கு வேண்டிய விஷயத்தை தான் இப்ப நம்ம படிக்க போறோம் அதனால இந்த கேள்வி புரிஞ்சதுல இவன் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சல இந்த கண்ணு காது மூக்கு இவெல்லாம் பண்றது எப்படி பண்ண முடியும் ஜடமா இருக்கிற வஸ்து இனர்டா இருக்கிற வஸ்து எப்படி பண்ண முடியும் அந்த பின்னாடி இருக்கிற ஆள் யாரு நான் தெரிஞ்சுக்கா இவன் கேட்கிற கேள்வி ஆத்மஸ்வரூபம் கிம் அதுதான் ஓகே இப்ப அவனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆத்மஸ்வரூப கிம் அதுதான் இவன் கேட்க வரா இப்படி ஏன் இப்படி அபிஷ்டரமா கேட்கிறான் அதனால குரு என்ன பதில் சொல்லியாகணும் இப்போ இவன் கேட்கிற கேள்விக்கு சரியா ப்ராப்பரா பதில் சொல்லியாகணும் எப்படி சொல்றாரு பார்ப்போம் அவர் எப்படி சிஷியனு கேத்த மாதிரி தான் குரு ஆக முடியும் குரு வாச்ச செகண்ட் மந்திரம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயத்து வாசோ வாச்சம் சவு பிராணிய பிராண சு அதிமுச்சியதீராத்தம்தா இந்த உபன மந்திரம் இந்த ஒரு மந்திரம் ரண்டாவது மந்திரத்தை நீங்க புடிச்சிட்டால முடிஞ்சுனத்தினர்னி முடிஞ்சு எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட மந்திரம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் விட்டு ரெண்டு இன்ட்டு போட்டு நாலு புள்ளி வச்சு அதுல ஒரு ரவுண்டு சுழிச்சு அப்படி போட்டுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன் மந்திரம் ஓகே எப்படி கீதாவில் வந்து இரண்டாவது அத்தியாயத்தில் அந்த பதினோராவது ஸ்லோகம் இருக்கிறத அசோச்சானாம் அந்த மந்திர மாதிரி இது சொல்ல வந்த விஷயத்தை கிறிஸ்துமஸ் சொல்றது எல்லாம் ஓகே இந்த விஷயத்து தான் இப்ப சொல்லப்படுது அப்ப கேனேஷிதம் என்ற கேள்வி கேட்டுக்க சீடனுக்கு குரு வந்து பதில் சொல்லணும் அவர் வந்து சரியான விளக்கத்தை கொடுக்கணும் எதையாவது சொன்னா எதையாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் நம்ம ஊர்ல ரொம்ப கஷ்டம் அதுவும் நேரடியான விஷயம் சொன்னாலே புரியிறது கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அனுபவ சித்தம் சொல்றதை வந்து இப்படி பண்ணுன்னு சொன்னாலே செய்யறது கஷ்டம் ஓகே அதனால இந்த கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக கம்யூனிகேஷன் பண்ணும் குருக்கு எத்தனை கஷ்டம் இருக்குன்றத சின்சியரா இருக்க குருக்கு ப்ராப்ளம் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா நம்ம ஊர்ல பிரிட்டிஷ்கார வந்து நம்ம ஊரை விட்டு போன போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணினா அவங்க பையனை கூட்டிட்டு போய் மவுண்ட் ரோடில் ஒரு சில இருந்தது மேண்ட்ரோ செலைன்னு பேர் அதுக்கு பேர் அதுல குதிரை மெஜஸ்டிக்கா குதிரை இருக்கும் அது மேலே அவன் மேண்ட்ரோ உட்காந்துருப்பான் குட்டி பையன் பாருடா பாத்தியா முப்பது நாள் அதுக்கப்புறம் ஊர்ல நடு கடலை போகும்போது மகனே நான் உன்னை சொன்ன பார்த்தியா நீ அவரை மாதிரி வரணும் ஜெனரலா வரணும் எப்படி குதிரை ஜெனரலா வரும் இன்ன சொல்ற அது குதிரை பார்த்தேன் அதுக்கு மேல உக்காந்துட்டு இருந்த அவரை பார்க்கலையா நீ அப்படியோ யாரு இருந்தா நான் பார்க்கவே இல்லையா அதனால நான் பார்க்கலையேன்ற பிரா இப்ப என்ன பிரயோஜனம் திரும்பி வா வரவே முடியாது இந்தியாவுக்கே திரும்பி வர முடியாது முடிஞ்சு போச்சு பிர பார்க்கறத பார்த்தேன்னா தான் இந்த ஜென்மம் எடுத்துட்டு பராக பார்த்துட்டு என்ன பிரயோஜனம் புரியுது அப்ப டீச்சிங் பண்றது கம்யூனிகேட் கம்யூனிகேஷன் பண்றது வெரி எதை சொல்லணுமோ அதை வந்து கரெக்டா அதனால இங்க டீச்சருக்கு இவன் கேட்ட கேள்வி நமக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கிறது ஆனா டீச்சர் இவனுக்கு எப்படி சொன்னா இதை கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி அங்கு போக முடியும் பாயிண்ட் பண்ணணும் இதுக்கு மேல அவன் தப்பிக்கவே முடியாது அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால இந்த கேள்வியில் அதை பத்தி சொல்றாரு அதாவது முழு உபநிஷத்து மறந்து போனா கூட இந்த மந்திரமே மறந்து போனோத்திரோத் சொல்லிட்டா போறோம் தாமரை பார்க்கத்துக்கு வந்த பிரயோஜன சரோத்ரஸ்ய சரோத்திரம் மைக்குடைய மைக்கு லைட்டோட லைட்டு சோரோட சோறு மனுஷனோட மனுஷன் அப்படி தெரிஞ்சுக்குன்னா போறோம் அதுதான் ஆத்மன் இன்னொரு உபநிஷம் ஜோதிஷாம் ஜோதி சொல்றது ஜோதியினுடைய ஜோதி மனசனுடைய மனசு காதோட காது கண்ணோட கண்ணு அப்படிலாம் சொல்றது இவன் கேட்ட கேள்வி என்ன கேனேஷிதம் எவராள் அப்படி கவு தேவகா யுனக்தி தேவன் எவ்விஷயத்தில் செயல்படுகிறான் அப்படி கேட்டான் இவர் குரு என்ன சொல்றாரு கொண்டு போன வந்து என்னுடைய கையில பிரகாசிக்கிறது கரெக்டா கை பிரகாசிக்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களே எப்படி ஒத்துக்கிறீங்க இப்ப இருந்த கை தெரியாது வெளிச்சத்தினால இருந்துதான் கை தெரியுது ஓகே இந்த கையை முழுக்க வெளிச்சம் பரவி கைக்கும் தாண்டி அந்த வெளிச்சம் இருக்கிறது அப்புறம் கை போன பிறகு கூட வெளிச்சம் இருக்கு இப்ப இந்த இடத்துல வெளிச்சம் தெரியணும் இப்ப எடுத்தோன்னா இந்த இடத்துல வெளிச்சம் பார்க்க முடியாது வெளிச்சத்தை ஒரு நாளும் பார்க்க முடியாது நீங்க ஓகே ட்ரை பண்ணி பாருங்க வெளிச்சத்தை பார்க்க முடியாது அப்போ ஆத்ம பிரகாசம் இருக்க ஆத்ம சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யம் எப்படி பண்றதுன்னா அந்த ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திர சொல்லப்படுகின்ற காதுனுடைய காதுக்கு வேண்டிய சக்தி கொடுத்து காதுக்கு வேறாகவும் இருந்து காதில் இருந்து எல்லா இடத்துலயுமும் இருக்கிறது அதுதான் ஆத்ம சைத்தன்யம் அப்படி ப்ராப்பரா அவரை அந்த சிஷியனை காரணம் பண்றான் ஓகே நமக்கு வந்து சாதாரணமா வந்து பகல்ல பசுமாடு தெரியாது ராத்திரியில எருமே எப்படி தெரியும் கம்யூனிகேட் பண்றது சரியான உபரிஷத்துடைய மந்திரத்தில் கண்ணு காது பிராணன் வாக்கு மனசு கேனேஷிதம் இது யாரால் இயங்கப்படுகிறது பிரேஷிதம் பதத்தி அப்படி சொல்ற யாரால் இச்சிக்கப்பட்டு ஏவ விடப்பட்டது போல் இது செயல்படுகின்றது அதுக்கு பதில் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் காதுனுடைய காது மனசோ மனகா மனசுனுடைய மனசு வாச்சோக வாச்சா அது வாக்குனுடைய வாக்காக இருக்கிறது பிராணஸ்ய பிராணகா பிராண பிராணத்துடைய மூச்சு காத்துனுடைய அது மூச்சாக இருக்கிறது சக்ஷுகு சக்ஷுகு கண்ணுடைய கண்ணாக இருக்கிறது கண்ணுக்கு கண்ணாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக கண்ணுக்கு கண்ணாக அந்த ஆத்மா எப்படி இருக்கிறது கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறது ஒண்ணுக்கு ஒன்னாக இருக்கிறது சத்தியத்துக்கு சத்தியமாக இருக்கிறது அப்படின்னு பதில் சொன்னார் குரு ஓகே சவு அதுவே அந்த தத்துவமே இருக்கிறதோ அதுதான் பிரத்யேக் ஆத்மா பிரத்யேக் ஆத்மா செவியினுடைய செவியாக சுரோத்திரத்துடைய சுரோத்ரியாக இருப்பது எது ஆத்ம சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் தான் இருக்கிறது அப்படி சொல்றது அப்போ இந்த மிருதுங்கம் வாசிக்கப்படுறதுன்னா மிருதுங்க மிருதங்கம் அப்படி சொல்ல முடியுமா மிருதுங்க வேற வாசிக்கிற ஆள் வேறதா அப்போ மிருதுங்கம் வந்து மாதிரி இதை சொல்ல முடியாது ஆனா மிருதுங்க சத்தம் வைத்து வாசிப்பு ஒருத்தர் இருந்தாக புரிஞ்சுக்கலாம் மிருதுங்க மிருதுங்கம் கிடையாது வாசிக்கிறவர் ஒண்ணு வேணா முடிவு பண்ணலாம் அவர் வாசிக்க வச்சு அங்கு ஒரு ஆள் இருந்தாகணும் அப்படின்றது சொல்லியாகணும் அட்லீஸ்ட் டேப்பர் காடராது இருக்கணும் ஓகே அப்போ உபநிஷன் சொல்றது காதுனுடைய காதுன்னு ஏன் தெரிந்தெடுக்கணும் ஏன்னா காதுனுடைய காதுன்னா அது காதாகும் இருந்து காதாகவும் இருந்த காதுனுடைய சக்தி இருக்க அந்த சக்தியாகவும் இருந்து அந்த சக்திக்கு வேறுபட்டும் இருந்து அதிலிருந்து அப்பாற்பட்டும் இருக்கிறது காதுனுடைய சக்தியாகவும் விட வேறாகவும் காதுக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறது என்ன இங்கதான் சிக்கல் ஆரம்பம் தான் இந்த சைத்தன்யம் எப்படி இருக்கான் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்னா அது எப்படி இருக்கிறது ஸ்ரோத்ரம் காதுனுடைய காதாக இருக்கிறதுனா இங்க காதுனுடைய காதுன்னா காதுனுடைய சக்தியாக இருக்கிறது அந்த காதுனுடைய சக்தி எப்படிப்பட்டது காதுனுடைய சக்தியாக இருந்து காதுனுடைய சக்திக்கு வேறாகவும் இருந்து காதுக்கு சக்தியினுடைய அப்பாற்பட்ட இருக்கிறது ஓகே காதுனுடைய சக்தியாக இருந்து காதிற்கு வேறாகவும் காதிற்கு அப்பாற்பட்டவும் இருக்கிறது அப்பாற்பட்ட நடத்து அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது இப்ப பாருங்க இந்த கை லைட்ல பரவி லைட்ல இருந்து வேறாகும் லைட்டுக்கு இந்த கைக்கு அப்பாற்பட்டும் இருக்கிறது கரெக்டா இந்த இதுல என்னுடைய இந்த வெளிச்சத்தை எதனாலே பாம்பு போட்டு அழிக்க தெரியுமா உங்களுக்கு இந்த வெளிச்ச அது என்ன பண்ணினாலும் வெட்டினாலும் இது பண்ணாலும் ஒண்ணும் முடியாது பிரகாசகா சோ இது ராமனுடைய வீடு இது ராமனுடைய வீடு சொன்ன ராமன் வேறு வீடு வேறு அப்ப செவியினுடைய சிவி சொன்ன என்ன நடத்தோம் காதுக்கு வேறாக எப்படி இருக்க முடியும் அப்ப காதுக்கு வேறாக இருக்கிறது இந்த லைட் பிரகாச மாதிரி விளங்கிக் கொண்டிருப்பது எதுவோ அதுதான் ஆத்ம சைத்தன்யம் சொல்றது சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் சோ இந்த கான்சியஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது ஹியர் ஓகே ஹியர் ஹியரிங் ஓகே நீங்க ஹியரிங் போடுறதுனால ஹியரிங் கேட்காது அங்க உள்ள ஆத்மா ஒரு ஆள் உட்கார்ந்தா தான் ஹியரிங் புரியுது தோடு போட்டாலும் அந்த ஆத்ம சைத்தன்யம் உட்கார்ந்தான் அது ஹியரிங் போடுறதுனால பிரயோஜனம் இல்லை புரியதான் அப்ப அந்த ஆளு ஒளிக்கு ஒளியாக இருக்கிறது எப்படி செவிக்கு செவியாக இருக்கிற ஆளு அப்படின்னு சொல்றது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த காதுனுடைய ஒளி எப்படிப்பட்டதுன்னா அந்த சைத்தன்யம் சர்வகதகா எங்க இருக்கிற ஆத்ம ஒளியாக இருக்கின்றது அப்படி அர்த்தமாகிறது அப்படி பண்ணினா தான் இந்த ஆத்ம சைத்தன்யத்தை பத்தி புரிஞ்சிக்க முடியும் மனசோ மனோ எத்து மாச்சோக வாசம் பிராணசியம் பிராணகம் சக்ஷுக சக்ஷுகு இங்க எத்துன்னு ஒரு சொல் இருக்கு முதல்ல மாத்திரம் மனசோ மனோ எத் அப்படி இந்த எத் வந்து எல்லாத்திலையும் போட்டுக்கணும் ஒன்னொன்னு போட்டுக்கணும் எத் ஏனில் கண்ணனுடைய கண்ணாக ஏனில் காதனுடைய காதாக ஏனெனில் எதனால இருக்கிறது அப்படின்னா ஆத்மா செவிக்கு செவியாக இருந்து கொண்டு ஆத்மா மனதுக்கு மனதானது இது வேதத்தில் ரெஃபர் பண்றோம் வேதம் வந்து டிக்ளேர் பண்றது என்ன டிக்ளேர் பண்றது வேதம் ஆத்மனைவாயம் ஜோதிஷா ஜோதிஷா தேத்மாவின் ஒளியினால் ஒருவன் இருக்கிறான் மிருகதாரண்ய உபனிஷ சொல்றது ஓகே ஆத்மாவிடைய ஒளியாக தசிய பாஷா சர்வமிதம் விபாதி கட்டோபனிஷ சொல்றது எல்லா ஜோதிகளுடைய ஜோதியாக இருக்கின்றது ஏன் சூரியஸ்தபதி தேஜஸ்துவகா அப்படி தைத்தரிய உபரிஷம் சொல்றது அதன எந்த ஒளியினால் தூண்டப்பட்டு சூரியன் பிரகாசிக்கின்றானோ ஏ சூரியனுடைய ஒளியே ஒரிஜினல் ஒளி இல்லை அதான் அப்போ தம் தேஜகா ஜகத் பாஷய தேக்கிலம் எச்சந்திரமசி எச்சாக்னோ தத் தேஜோ வித்தி மாமகம் சாப்படும் போது சொல்லுவோம் சூரியன் இருக்கிற ஒளி எந்த ஒளியோ உலகத்தை பிரகாசிக்கின்ற எந்த ஒளியோ சந்திரனிலும் சூரியன் அக்னியிலும் இருக்கின்ற எந்த ஒளியோ அது என்னுடைய ஒளி என்று புரிந்து கொள்ள அர்ஜுனா ஓகே சூரியன் இருக்கிற ஒளி ஒளி கிடையாது கடன் வாங்கின ஒளி அதனால கடோபினிஷன் சொல்றது அனித்யானாம் நித்யாக்கா சேத்தனானாம் சேத்தனகா ஒங்க இல்ல எந்த ஒன்று அந்த ஆத்மா அழியக்கூடியவற்றில்லாம் நிரந்தரமானதாக இருக்கின்றதோ அழியாம அழிகின்ற இந்த உடம்புக்குள்ள அழியாத வஸ்துவாக இருந்து கொண்டிருக்கிறது ஓகே சோ அந்த அழிஞ்சின்றிருக்கிற உடம்ப நீ ரெஃபர் பண்ணிக்காம ரெக்கக்னைஸ் பண்ணிக்காம கிளைம் பண்ணாம அழியாத அந்த பரம்பொருள் வஸ்துவை நீ கிளைம் பண்ணிட்டீங்க ல் அிந்து கொண்டிருக்கின்ற வஸ்து அழியாத வஸ்து ஒன்று இருக்கிறது சுத்திக்கொண்டிருக்கின்ற அந்த சுத்தாமல் ஒரு அச்சு இருக்கிறது மாட்டு வண்டி சுத்தறத்துக்கு சுத்தாம ஒண்ணு இருக்கும் அழிஞ்ச உடம்புக்குள்ள அழியாத வஸ்து ஒன்று இருக்கிறது அதனால இது அந்த கேட்கிற சக்தி இருக்க பாடி மைண்ட் சென்சஸ் சக்தி ஆத்மாவுனோடது நீ கேட்ட இல்லையோ அந்த சக்தி யாரோடதுனா ஆத்மாவோட சக்தி கோத்யாத் அப்படி தைத்திரிய உபனிஷம் சொல்றது ஆகாசத்துக்குள்ள ஹிருதய ஆகாசத்துக்குள்ள எந்த பிரம்மன் இல்லை என்றால் யார் மூச்சியும் விட முடியாது மூச்சு உள்ள போயிட்டு இருக்குன்னா அங்க ஒரு பிரம்மன் உட்கார்ந்து இருக்கான் அவனால தான் இந்த மூச்சி பண்றதுன்னு தைத்தரியது ஊர்துவம் பிராணம் உண்மையான பிரத்யேக் அசிய கட்டோப்பனி சொல்றது ஆத்ம சைத்தன்யம் தான் இந்த பிராணனை மேலையும் கீழையும் கொண்டு போறது பிராணனை ஆத்ம சைத்தன்யம் இப்படி இப்படி வந்து பல விதமான உதாரணத்தை சங்கரன் கொடுத்து கோட் பண்ற இதெல்லாம் ஆத்மா புரூப் உள்ளுக்குள் இருக்கு ஆத்மா இருக்கிறதுன்றது பேர் தான் தேவகா அந்த ஆத்ம சைத்தன்யத்துக்கு ஒளி பிரகாசம் பண்றத அதுதான் தேவகா அப்படி சொல்ல ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனஹா பிராணசிய வாச்சோக வாச்சம் நீ தம்ப அந்த ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு சுரோத்திர சுத்திரம் எதுக்கே இப்படி சுத்தி வளைச்சு பிடிக்கணும் ஏன் பிடிக்கணும்னா இது கம்யூனிகேஷன் பண்றது சிக்கலான விஷயமா இருக்கிறது சப்போஸ் வந்து அந்த ஆத்மா தான் பிரம்மன் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுப்பான் இவன் என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் எப்பயுமே ஒரு பொருளா பார்த்து நமக்கு ஒரு மூடு இருக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டான் நீங்க வந்து இப்ப ரிஷிகேஷ் சொன்னா ரிஷிகேஷ தேடின்னு போவீங்க அமர்நாத் சொன்னா அமர்நாத் சொல்லிட்டு போயிடுவீங்க அப்ப வெளியில தேடுவோம் ஓகே இது பஸ்ட் ப்ராப்ளம் இது ஒரு அங்க பிரமேயம்னு வச்சுட்டு ஒரு ஆப்ஜெக்டிவா வச்சுட்டு நமக்கு எல்லாமே ஆப்ஜெக்டிவா பார்ப்போம் ஓகே இங்க ப்ராப்ளம் என்னன்னா இந்த சொல்ற விஷயம் நீயா இருக்கிற அது நானா இருக்கிறதுனால நானா இருக்கிறத வெளியில தேடிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது ஓஹோ அப்படி சொல்றேல சரி தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே எங்கெங்கோ ஓடுகின்றார் அழைகின்றார் ஓகே சோ அப்போ கான்சியஸ்னஸ் இஸ் மை செல்ஃப் ஐஸ் அப்படின்னு சொன்னா சோ அது நானாக இருக்கிறது தான் ப்ராப்ளமே இருக்கிறது வெளியில தேடி இருக்க முடியாது எத்தனை நாள் தேடினாலும் இந்த கான்சியஸ்ய முடியாது சரி ஓகே தத்துவம் வெளியில சர்ச் சொல்லிட்டீங்க உள்ள உனக்குள்ளதான் ஓஹோ வெளியில இல்லைன்றா அப்ப எனக்குள்ள இருக்கு அப்படியே உட்கார்ந்து ஒரு நாள் அந்த ஆத்மா புரிக்கும் பிரம்மன் நீ வந்து இத்தனக்காக அவஸ்தப்பட்டு இருக்கோம் நாங்க இன்டர்னலா திருவான் டீப் டீப் டீப் டீப் டீப் டீப் மெடிடேஷன் ஆத்மஜம் ஒண்ணு வெளியில் தருவான் இல்ல உள்ள தேடுவான் எங்கேயா தேடுவான் சர் யூண்ட் தேடுங்கள் கிடைக்கும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இது வார்த்தை வேற எங்கேயாவது தேடி இருப்போம் எங்கேயாவது கேட்டு தேடி வரைக்கும் கிடைக்காது ஆச்சாரியனுக்குள்ள பிரச்சனை இவனுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ண டக்குன்னு சொல்லமா நீ தான் டைரெக்டா சொல்லிட்டா முடிஞ்சது அவ்வளவு தானா ரெண்டு சிஷின் வந்தான் பிரம்மாஜி கிட்ட ரெண்டு சிஷியன் வந்து இவர் படைச்ச ஆளுதான் விரோச்சனன் இந்திரன் வந்தான் அது நீ தான் போய் பாரு போய் பார்த்தா கண்ணாடியில இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது ஆத்மான இது அய்யக்கூடிய வசுவா இருக்க அறியாத வசுவா இல்ல சொன்னாரு அப்படின்னு சொன்னு விஷு திரும்ப வருஷப்பரப்பு நினைக்கிறேன் அந்த வருஷப்பருப்ப இதெல்லாம் இது மேதாவிதான் மாத்துறது இதா போட்டோம் அந்த விஷுக்கு என்ன பண்ணுவாங்க வருஷப்பரப்புக்கு போய் முதல்ல அப்படி போய் கண்ணாடி காட்டுவோம் எதுக்கு காட்டுறதுன்னா நீ தான் அந்த பரம்பொருள் காட்டுறது அதுதான் இவன் தான் அன்னைக்கு இதெல்லாம் சிங்கி சீவி ஓ இந்த சரீரம் விரோச்சனன் சிஸ்டம் கரெக்டா இருக்கிறது அது உள்ள இருக்கிறது அந்த பரம்பொருள் நீ தான் உபரிஷத்தினுடைய விஷயத்த நானும் நினைச்சுப்பான் ஓகே இந்த சீடனுடைய மனோ இப்படி எல்லாம் இருக்கிறது இதெல்லாம் ஆச்சாரியர்கள் அறிந்திருப்பார்கள் எத்தனை நாள் கிளாஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தெரியாதா ஒண்ணு சொன்னா இன்னொன்னு வந்துருவான அதனால இதெல்லாம் என்ன செய்யுது இந்த உடம்பு தான் நான் நினைச்சுட்டா என்ன செய்யுது அப்போ பெஸ்ட் மெத்தட் என்ன பெஸ்ட் மெத்தடு மனசோ மனச மனோயத்து இப்படி சொல்றது கிடையாது இன்டெரக்ட் ஆன்சர் அப்போ இதனுடைய இப்படி புரிஞ்சுக்கிட்டானா பல நின்ன பல சுருத்தி ஓகே கண்ணோட கண்ணாக அது மூக்கோட மூகாக காதோட காதாக மனசோட மனசாக இருக்கணும் அதனுடைய சக்தியாக இருந்து அந்த ஆத்ம சைத்தன்யம் அதற்கு வேறாக அதற்கு அப்பாற்பட்டிருக்கிறது அந்த ஆத்ம சைத்தன்யம் ஓகே இதெல்லாம் இப்ப டெம்பரவரியா இருக்கிறது நீ இந்த பாடி இருந்தாலும் இல்லைனாலும் ஆத்ம சைத்தன்யம் இருக்கும் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்காக சொல்லிக் கொடுத்தவன் அப்படி சொன்னபடி சிஷியன் புரிஞ்சுட்டானா அவன் யாரு தீராகா தீராகா விவேகி அறிவுடையவன் விவேகி நான் இந்த தன்னை வந்து நான் இந்த உடம்பு மனசு இந்திரியங்களை விளக்கியவன் இந்த உடம்பு மனசு இந்திரியங்கள்லாம் நான் அல்ல அப்படின்னு புரிந்து கொண்டவன் விவேகி சைத்தன்ய பகுதியை எடுத்துக்கொண்டவன் விவேகி அவிவேகி என்ன இந்த பிரித்து தெரியாம தன்னுடைய உடம்பாகவும் உடலாகவும் மனசாகவும் தானாகவும் நினைச்சிட்டு இருக்கோம் யாரு அவிவேகி உபநிஷத்துக்கு பிடிச்ச வார்த்தை ரெண்டு வார்த்தை ஒன்னு தீராகா மற்றொன்று மூடாகா யாரெல்லாம் இந்த உடம்பு மேலையும் மனசு மேலையும் இந்திரியங்கள் மேலையும் அபிமானம் வச்சு அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா மூடாகா மூடனே மூடனே மூடனே சொல்றது நான் உபனிஷத்து நான சொல்றேன் கிடையாது ஓகே அதனால இந்திரியங்கள் ஜாக்கிரதா அவஸ்தல இதெல்லாம் இந்திரியங்கள் இந்திரியங்கள் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் வந்து ஓய்வு எடுக்கிறது அங்க ஒன்னும் கிடையாது எமோஷன் கிடையாது கொதிப்பு கிடையாது ஒண்ணும் கிடையாது இவர் தூக்கத்தில் எப்படி இருக்கிறது எல்லாம் அது போல இந்த இப்ப முடிச்சு விழிப்பு நிலையில வந்துட்டனா அவனுக்கு பேர் தீராகா அப்படிப்பட்டவன் அவன் எப்படிப்பட்டவனா அதிமுட்ச முதிமுட்சிய உடம்பு மேல இருக்க அபிமானத்தை விட்டவன் ஓகே ஓகே அப்போ ஐ எம் ஹாப்பி நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படி சொன்னா எது சொல்றது வாய் சொல்றது சந்தோஷமா இருக்கிறது வாயா மனசு வாய் சொல்றோம் சந்தோஷப்படுறது மைண்ட் ஓகே ஐ எம் இன்டெலிஜென்ட் வாய் சொல்லும் புத்திதான் சொல்ற ஆள் வேற அதனுடைய பொருள் படுத்துற ஆள் வேற கரெக்டா இது புரிஞ்சுரும் அப்போ இங்க ஐம் ஆத்மா ஐம் ஆத்மா அகம் ஆத்மா அப்படின்னு சொன்னா அதை இன்டிகேஷன் யாரு இந்த பாடி மைண்டு இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட வஸ்து எதுவும் அந்த கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் இருக்க அது ஆத்மா இப்படி அதிமுச்சைய அதிமுட்சையா உடல் மனம் இந்திரியங்களுடைய அபிமானத்தை துறந்தவன் அபிமானத்தை விட்டவன் வைத்தியோட வைத்தியகோட அப்ப அப்பா யாரு வைத்திய அப்பா யாரு விதேகன் விதேகன் பொண்ணுனால வைதேகி ஜனகன் பொண்ணு அதனால ஜானகி சரியா அப்போ விதேகன் என்ன விதேகன் தேகத்தை விட்டவன் தேகத்தை விட்டவன ஆவியா ஆவியா ஜனக்கன் ஆவியா நல்லா தேகத்து மேல இருக்க அபிமானத்தை விட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுக்கு இந்த தேகம் இல்லை என்று உறுதியாக தெரிந்து கொண்டவன் அப்படி சரியா அதிமுச்சய அதுதான் ரியல் ஐ ஆத்ம சைத்தன் நான் அப்படின்னு புரிந்து கொண்டவன் அகம் பிரம்மாஸ்மி இப்ப அகம் பிரம்மாஸ்மி வாய் சொல்லும் வாய் தான் அகம் பிரம்மாஸ்மி அப்ப அகம் பிரம்மாஸ்மியுடைய பொருள் என்ன ஐ சைத்தன்யமாகிய கான்சியஸ்னஸ் ஐ சர்வ கதகா சைத்தன்ய தத்துவம் எது நான் எப்படிப்பட்ட ஆள்ங்க கிட க All எதை சொல்ல முடியும் ஆத்ம சைத்தன்யம் அந்த ஆத்ம சொன்ன I am all பர்வைடிங் consciousness சொல்றது அந்த சைத்தன்யம் ஆத்மா அப்போ I நான் அப்படி சொல்றது வாட்சியார்த்தம் சொன்னா அது அழியக்கூடிய இந்த பாடி மார்டல் லட்சியார்த்தம் என்ன நானோட லட்சியார்த்தம் என்ன ஆத்ம சைத்தன் கான்சியஸ்னஸ் அது அழியாதது மாறாதது அதுதான் நான் ஓகே இப்ப வந்து அலைகள் இருக்குன்னு அலைகள் வந்து என்ன செல்லை அலைக்கு தண்ணீர் ஓகே அப்போ அது வந்து அது ஜீவ தத்துவம் இருக்கிறது அலை என்ற ஜீவ தத்துவம் அது போய் செல்ஃப் ரியலைஸ் பண்ணி தண்ணி ஆயிடுச்சுன்னா எதோட மர்ஜாயிடுறது அலை தண்ணீரோட மர்ஜாயிடுது அலை தண்ணீரோட மர்ஜாயிடுச்சு என்ன மர்ஜாச்சு ஏதாவது மூவாச்சா ஒண்ணும் ஆகல பானை கொண்டு வரலாமிங் ஓகே இந்த பானை இருக்க இல்லையா இந்த பானையில் இருக்க ஒரு பேஸ்க்கு பேரு பேஸ் பேரு கட்டாக்காசம் இது பேருக்கு மட்டா இதுக்கு பேரு மடா காசம் இந்த மடா காசம் அல்லது கட்டாகாசம் பானை உடச்சுட்டு இந்த பானையில் இருக்கிற ஆகாசம் பெரிய ஆகாசத்தோட மர்ஜாகிறது இந்த ஆகாசம் என்ன பண்ணுவா அப்படி மூவாயி அந்த ஆகாசத்தில் ஆகாசம் மூவாக மர்ஜ் ஆகிறதுனா என்ன நிறைய வார்த்தை வந்து இந்த லோகத்தில் வந்துட்டு இந்த ஆன்மீக இதில் வந்துட்டு மர்ஜ் ஆகிறது சைடு நிறைய ஏரியா இருக்கிறது இதுக்கு வர வேணும் கம்மி ரொம்ப ரேர் அதுல வந்துட்டு அவ்வளவு என்ன அர்த்தம் இவர்தான் இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது இப்படி யாரு தெரிஞ்சுக்கிறானோ தீராக அவன் பேர் தான் ஜீவன் முக்தி அதிதீராக ஜீவன் முக்தி ஜீவன் முக்தி என்ன அர்த்தம் எமோஷனல் ஓகே அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரீ நமத்தை இருக்கிற இந்த சரீரம் நான் இல்லை நான் ஆத்ம சைத்தன்யம் அப்படி என்ன நடத்தும் இந்த பாடி மைண்ட் டிபெண்ட் பண்ணிருக்கா அந்த டிபெண்ட் பண்ணிருக்க டிபெண்ட் பண்ணிருக்கிறது சில்ட்ரன் டிபெண்ட் பண்ணிருக்கிறது புரியலையா பண்ணிருக்கூடாது பற்று இருக்க வரைக்கும் அனுபவி ராஜா அனுபவி துன்பத்தி விட்டுட்டு விட்டுட்டு வந்த செத்துக்க முடியாது எங்க போய் செத்துக்க முடியும் டீல் பண்ண முடியாது அங்கே இருக்க பற்றேடு மனசில் இருக்கப்பட்ட வெறுப்பு கிடையாது இன்னும் முன்னையோட பெட்டரா நீ ஹேண்ட் ஓர்க் பண்ணுவோம் அந்த ஆத்மாவும் நான் அது ஈருடல் சொல்லுங்க ஈருடல் ஓர் உயிரும் கிடையாது ஒரு உயிரும் கிடையாது இருக்கிறது ஒண்ணுதான் அப்படி தெரிஞ்சு நம்ம நேச்சுரலா எல்லாம் செய்வோம் எல்லாருக்கும் எல்லாம் செய்வோம் ஓகே ஊர்துவ மூலம் ஊர்துவ மூல மத்சாக்கம் அஸ்வத்தம் பிராகுரவ்யம் ஊர்துவ ஓகே அஸ்வத்வம் அஸ்வத்வா மலை இந்த இது அது போல அந்த சம்சார ட்ரீ நம்ம விட்டு போயிடும் அதுதான் பலன் அஸ்மாத் லோகா பிரத்தியே அமிர்தாதா பவந்தி இவனுக்கு இந்த சரீரத்தை விட்டு போன பிறகு கூட விதேக முக்தி அடைவான் சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் ஜீவன் முக்தி அடைவான் அதாவது எந்த விதமான ப்ராப்ளமும் இவன் மனசுல அஃபெக்ட் பண்ணாது பாதிக்காது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு இந்த பாடி விட்ட பிறகு எல்லாவிதமான விதமான இவனுக்கு பற்றாது எல்லாம் வந்து ஞானத்தினால புசுங்கி போயிடும் அதனால அவன் விதேக ஆயிடுவான் ஓகே சஞ்சித்த கர்மா நஷ்டமாயிடும் ஞானத்தினால ஆகாமி கர்மா அவனுக்கு கிடையாது கிடையாது கருத்திருத்த புத்தியோட செய்யப்படுறதுல அதனால் ஆகாமி கிடையாது கிடையாது பிரார்த்த கர்மா கிடையவே கிடையாது இவனை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் உண்டு இவனுக்கு பாதிக்காது மூணு விதமான கர்மாவும் போய்விடும் அதனால என்ன அமிர்தாகா பவந்தி அவன் மோட்சத்தை அடைந்து விடுவான் பிரம்ம பிராப்திகி ஞான பிராப்திகி அதனால விட்டு ஸ்பேஸ் இவன் எப்படி ஆயிடுறான் அமிருவ நிலை அடைஞ்சிடான் அதனால விதேக முக்தி அடைஞ்சிருவான் என்ன சொல்றது மந்திரம் இவனுக்கு இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு பலன் என்ன பண்றது ஜீவன் முக்தி விதேக முக்தி அவனுடைய கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு என்ன செய்யணும் இங்க குருக்கு ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் சொன்னேனே இந்த பயலுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா பரீட்சை பண்ணி பார்க்குறாருங்க ஏன்னா ஒரு நல்ல டீச்சரு இல்லை நல்ல குழந்தையை வளர்க்குற பேரண்ட்டுக்கு என்ன லட்சணம்னா அந்த குழந்தை அதுக்காலில் நிற்கிறதுக்கு இருக்கணும் என் குழந்தை சாப்பிட்டானோ இல்லையோ அப்படியா நீங்கள் வயசானவங்களா இருக்குங்களே வயசான இருக்கட்டும் அவனுக்கு ஐம்பது வயசாச்சு சாப்பிட்டானோ இல்லையோ குழந்தை அவ்வளவுக்கு அதனால நீ எவ்வளவு நாளும் வச்சு ஈச்சிக்கிறியோ அவ்வளவு நாள் பிரச்சனை போய் நீங்க போய் போய் கேட்டு பாருங்களேன் சும்மா வாய முடுறியா எல்லாம் எனக்கு சாப்பிட தெரியும் அப்படி சொல்லுவாங்க நீ ரொம்ப அன்பா சாப்பிட்டேடா எல்லாம் சாப்பிட தெரியும் வாய போடு அது சுதந்திரிதாட்ரேட் நீடிச்ச பிறகு நான் சொன்ன டீச்சிங் ஆச்சாரிய என்ன பண்றான் அவனா சொந்தமா அந்த விஷயத்தை கிரகிச்சுக்கணும் அவனுடைய சொந்த கால இருக்க சொல்றது இல்ல அந்த மாதிரி இருக்கானா இல்லையான்னு தெரியறதுக்கு இவரை அப்படி பரீட்சை பண்ணி பார்க்கிறார் மூணாவது மந்திரத்துக்கு போவோம் என்ன சொல்றது பார்க்கலாம் மூணாவது மந்திரம் நிற சு நுர் கச்சி நாகதி நோ மனகாம் நமோன ந்மோன நகாம் यतैत तनुशिष्यात विजानी यतईत तुशिष्या रूपम दृश्यम लोचनम तृश्यम दृक्तू मनसम दृश्याति वृत् साक्षी दृक्व नु दृश्यते विलोले कणु पारे கண்ணை மனம் பார்க்கிறது மனதின் என்ன அலைகளை ஆத்மா பார்க்கின்றது ஆத்மாவை பார்ப்பவன் எவன் அப்படி கேட்கறது திருக்கு திருஷ்ய விவேக அந்த நூல் அது ஒரு பிரகடன கிரந்தம் அந்த மாதிரி அதுக்கான விஷயத்தை ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்தம் சொன்ன இதை எடுக்கிற ஆள் யாரு அப்படி இந்த மந்திரம் சோ வெரி யுனிக் மந்திரம் இந்த மூணாவது மந்திரம் இருக்க சரியான விதத்துல குரு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது ஓகே எப்படி வினோதமா சொல்ல போறாரு பாருங்க என்ன சொல்ல போறாரு மூணாவது மந்திரத்தில் சூரியன் கீழே இருக்கிற எல்லா விவகார எல்லா விவகாரங்களும் சூரியன் கீழே இருக்கிற எல்லா விவகாரங்களும் தெரிஞ்சு அதை அடையிறது ரொம்ப ரொம்ப சுலபம் எதை கம்பேர் பண்ணும்போது இவர் ஆத்ம சைத்தன்யத்தை கம்பேர் பண்ணும்போது சூரியன் கீழே இருக்கிறத எது வேணா அடைஞ்சுள்ளா சுலபம் எதை கம்பேர் பண்ணுவது இவர் ஆத்ம சைத்தன்யத்தை தெரிஞ்சுக்கிறது கம்பேர் பண்ணும் அது போல இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது டஃபஸ்ட் ஜாப் டஃபஸ்ட் ஜாப் ஓகே அதனால இவனுக்கு இந்த இதுக்கு டஃப்ஸ்ட் ஜாப் திருப்பி சொல்றீங்க சவால் சேலஞ்ச் எப்போ மனுஷனுக்கு எப்படி வரும் சவால் சுலபமா கஷ்டமா கஷ்டம் உத்தரவாதம் கிடையாது விழுந்து செத்து போயிட்டான் ஏறிக்கூடி நாட்டுறான் பிகாஸ் மனுஷனுடைய அறிவுக்கு எது சேலஞ்சோ அதை கொண்டு வந்துருவான் எஸ்பெஷலி எது சேலஞ்சு பாரதத்தில் உலகத்தில் இருக்க ஜனங்களே பாரதத்தில் இருக்கிறவர்கள் ஹையஸ்ட் சேலஞ்ச் எது அதை நாங்க பண்றோம் பண்ணி காட்டுறோம் அந்த சேலஞ்ச் என்ன இந்த பிரம்மமாக எவரஸ்ட் பிடிக்கணும் அது என்ன ஆனா ஆகட்டும் அதை நான் பார்த்துடுறேன் அப்போ உபனிஷத்து காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம இவ்வளவு தூரத்துக்கு தாமரப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கோம் அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட பிரம்ம நான் ஒரு கை பார்த்துடுறேன் அது என்ன கிடைக்காத போயிடும் நான் பார்க்கிறேன் அப்படி அப்படின்னு இப்பத்திலிருந்து அன்றைய காலத்திலிருந்து இன்றைய வரைக்கும் நாம வந்து படிச்சுட்டு இருக்கோம்னா தெரிஞ்சுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் சொல்லியாச்சு மூணாவது மந்திரமே தேவையில்லை ஏன்னா அதுல அந்த சைத்தன்யம் ஆத்ம சைத்தன்யத்தை சொல்லியாச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டா அவன் தீராகா அதுல இருந்து ஜீவன் முக்தி விதேக முக்தி வாய் மூலியமா வரவழைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு ஓகே ஏன்னா இவன் உத்தம அதிகாரி அதனால ட்ரை பண்ணி முதல் மந்திரத்தில் கேட்ட கேள்வி இருக்கிறத இவன் இவன் என்ன கேள்வி கேட்டான் பத்தி பிரேஷிதம் பிரைத்தி ி கவுனக்தி எல்லாம் கொஸ்டின்ஸ் ஆல் கொஸ்டின்ஸ் ஓகே யாரால் ஏவப்பட்டு இந்த விஷயத்தில் வீழ்கிறது யாரோட சேர்ந்து இது இயங்கிறது யாருடைய விருப்பத்தினால் இது பேசப்படுறது எந்த தெய்வீக தத்துவம் இவையெல்லாம் ஜாயின் பண்ணி வேலை செய்ய வைக்கிறது பிரைத்தி அப்படிலாம் கேள்வி கேட்டான்னு இரண்டாவது மந்திரம் என்ன சொல்லுது சைத்தன்யா ஆத்மா அப்படி பதில் சொல்லியாச்சு அது நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தீரன் சொல்லாச்சு அது எப்படி தீரன் இந்த சரீர இந்திரிய உடம்பு இதுல இருந்து அதிமுட்சியத்தை விட்டுட்டீங்கன்னா இவர் தான் அதனால என்ன பிரயோஜனம் நீ இந்த லோகத்திலையும் இறந்த பிறக்கும் நீ ஜீவன் முக்தி சொல்லி முடிச்சாச்சு அப்ப மூணாவது மந்திரம் எதுக்கு இது இந்த மூணாவது மந்திரம் என்ன சொல்றது ரெண்டு விஷயத்துக்காக சொல்றது முதல் விஷயம் இந்த ஆத்ம சைத்தன்யத்தை இந்திரிய அகோச்சரம் சொல்றது கோச்சரம் அகோச்சரம் இந்திரியங்களால பிடிக்க முடியாது ஓகே அதனால இது தெல்ல தெளிவா சொல்றது இந்த ஆத்மச்சம் இந்திரியங்களால அறிய முடியாது இந்திரியங்கள உங்க கண்ணால பார்க்க முடியாது காதால கேட்க முடியாது மூக்கால நுகர முடியாது எதனாலே முடியாது கண்ணு சம்பந்தப்பட்ட எனி ஸ்கோப்லையும் பண்ண முடியாது அந்த ஆத்ம சைத்தன்யத்தை இந்திரிய அகோச்சரம் ஓகே அப்படிப்பட்டது எத்த அத்ரேஷ்யம் அக்ராக்கியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுகுபானிபாதம் இம்பார்ட்டன் ஆறாவது மந்திரம் சொல்லியிருக்கேன் நான் எங்க முண்ட கோப்ப நேஷத்தில் இந்த மாதிரி சிலது இம்பார்டன் போட்டு அதையாவது மனப்பானம் பண்ணி வச்சுக்கணும் ஓகே அது வந்து அக்ராஹ்யம் அதை பிடிக்க முடியாது அகோத்திரம் அதுக்கு கோத்திரம் அவர்ணம் ஆபாணி அதுக்கு கை கிடையாது அதுக்கு கால் கிடையாது நுகர முடியாது அப்படிப்பட்ட ஆத்மா அந்த ஆத்மா இப்படிப்பட்ட ஆத்மாவின் எப்படி தெரிஞ்சுப்பேன் எதனாலே தெரிஞ்சுக்க முடியாத ஆத்மா எப்படி தெரிஞ்சுப்பேன் எதனாலே தெரிஞ்சுக்க முடியாத ஆத்மா எப்படி தெரிஞ்சுப்பேன் நல்லா கேள்வி பாருங்க அதனால சங்கர் சொல்ற எத்தனை அதிசய கர்த்தவியதாம் தர்ஷயதி எத்தனை அதிசய தர்ஷயதி எத்தனை அதிசய கர்த்தவியம்னா இதை அறிய முயற்சி தேவை சும்மா சாதாரண எஃபர்ட் போட்டா போறாது அதிகமான முயற்சி தேவை அவ்வளவு சுலபம் இல்லை இந்த மந்திரத்தை டெக்னிக்கலா தெரிவிக்கிறதா மூணாவது மந்திரம் இது சுலபம் இல்லப்பா இதை கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்லைன்னு சொல்றதுக்காக வந்த மந்திரம் மூணாவது மந்திரம் ஓகே அதனால ஆத்மா இந்திரிய அகோச்சரம் அப்படின்றது சொல்றது ஓகே ஏதாவது ஒரு அனுபவத்துல தெரிஞ்சுக்கணும்னா ரிஷிகேஷ் போய் அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படி நமக்கு எப்பவுமே ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணுவோம் ஏகப்பட்ட புக்குறத அனுபத்துக்கு அனுபவத்துக்கு இல்லாதது என்னதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆத்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் பிரம்மன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அவர் என்று வருவாரோ என் களி எப்ப தீர்ப்பாரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கரெக்ட் இந்த வந்த பிறகு நீங்க வலியுறுத்தப்படும் போய் பேசியிருக்காரு கலிபோர்னியாவில் போய் பேசியிருக்காரு ஆத்ம அனுபவத்தை கண்டவர்கள் இந்தியர்கள் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ஓகே அப்போ இது இது அகோ அகோச்சரம் அப்படின்னா ஆத்மா இந்திரிய அகோச்சரம் எதோ வாச்சோ நிவர்த்தே அப்பிராபிய மனசாசக எதோ வாச்சோ நிவர்த்தன் தே அப்பிராபிய மனசாசக ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் தைத்திரியத்தில் சொல்றது ஏன் எதனிருந்து மனது சொற்கள் அடைய முடியாமல் திரும்பி விடுகின்றனோ அது வந்து ஆனந்த எதனாலையும் பார்க்க முடியாது அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க முடியாது கேட்க முடியாது அதனால இந்த மூணாவது அந்த இடத்தில் அதன் இடத்தில் பிரம்மத்தை காண முடியாது கண்டுகளிக்க முடியாது எப்ப முடியாது தத்ர சக்ஷுகு நச்சதி கச்சதி அப்படின்னா செல்றது ந கச்சதி செல்லாது எது செல்லாது சக்ஷு சக்ஷு நீங்க சாக்கு பிராண சுத்ய இந்த டெக்னிக்கல் பத சொல்லாவது குறைஞ்ச பட்சம் இது நாங்க தாமர பகம் போனோம் ஸ்ரோத்திர சுத்திர சுரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரோ சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அங்க போனீங்க சுரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம் என்ன மீனிங் அதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்க அதனால சக்ஷு சுகு அப்படின்னா சக்ஷு உங்களுக்கு இத்தனை சமஸ்கிருதத்தை பார்த்த சக்ஷு அப்படின்னா கண்ணு கண்ணு அங்கு செல்லாது கண்ணு அங்கு செல்லாது அர்த்தம் கண்ணு அங்கு பார்க்காது பிரம்மத்தை பார்க்காது என்ன புரிஞ்சுங்க பிரம்மத்தை பார்க்காது பார்க்க முடியாது பிரம்மத்தை கண்ணால் பார்க்க முடியாது அப்ப நீ எதெல்லாம் பார்க்கிறையாவது பிரம்மன் இல்லை என்ன நீ எதெல்லாம் பார்க்கிறையோ அது பிரம்மன் இல்லை நான் நேத்தி அந்த பெருமாள் அப்படியே வந்தா இருப்பாரு அந்த ஆடி ஆடி வந்தா இருப்பாரு காலம்பறை நல்ல தரிசனம் சுவாமிஜி பாத்துட்டு இல்லையோ சூ கச்சதி நீ சொல்றது எடுத்துக்கிறதா இல்ல உபனிஷ சொல்றது எடுத்துக்கிறதா தத்ரகா அந்த பிரம்மன் ஆத்ம சைத்தன்யம் என்ன சொல்றது அப்போ ஐ எம் எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மன் சொல்லிட்டேன்னா கிளாஸ் புரியல நடத்தும் இல்ல பார்த்து பார்த்த அதை எதை சொல்றது அது மாயை இல்லையா மாயை கண்ணை நம்பாதே அது உன்னை ஏமாற்றும் மறைந்திருந்து பார்த்தேன் கண்ணை முடி பார்த்தாலும் சரி கண்ணை திறந்து பார்த்தாலும் சரி பார்த்துட்டு இல்லையோ அது பிரம்மன் இல்லை நான் கச்சதி சற்று நான் கச்சதி அப்போ சோ சரி கண்ணாலதான் மாகமுடியா சொல்றேன் கொஞ்சம் பேசியாவது பிரம்மன் கிட்ட பேசி பேசுவோம் இல்ல கால்கீழ போட்டு பேசுவோம் வா என்னதான் சொல்ல வரீங்க நீங்க ஆனா வந்து வாக்கு வாக்கு செல்வதில்லை வாக்கு செல்வதால் பேசி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிரம்மத்தை புரிய வைக்கிறது வாக்குனாலும் சொல்லிட்டு இருக்கோம் அந்த வாக்குனாலும் அதை புரிய வைக்க முடியாது ஓகே சக்ஷு வாக்கு ரெண்டு இண்டிகேஷன் என்ன ஒண்ணு ஞானேந்திரியம் இன்னொன்னு கர்மேந்திரியம் எது ஞானேந்திரம் எது வாக்கேந்திரி எது வந்து ஞானேந்திரியம் எது வந்து கர்மேந்திரியம் இதுல கண்ணு பா பாஸ் இது ரெண்டுத்தையும் இதுல இருந்து நம்ம சக்ஷு வாக்கு அதுல மற்ற இந்திரியங்களும் சேர்த்துக்கணும் ஓகே கண்ணு காது மூக்கு நாக்கு அதெல்லாம் ஞானேந்திரியம் வாக்கு சொல்றதுனால என்ன இது ஸ்பீச் கொடுக்கிறது அதுக்கப்புறம் என்ன இருக்கிறது கை கால் மத்த இந்திரியம் இதெல்லாம் கர்மேந்திரியம் இது ஒன்ன சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு உபலட்சணா பேரு உபலட்சணா இது இருக்க ஒரு பியூட்டி ஒன்ன சொல்லிட்டா மற்றதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும் பேசின பிறகு இந்த பிரம்மன் இருக்க பிரம்மானந்தம் அப்படி வேணாம் சும்மா உபசாரத்துக்கு ஆனா அந்த பிரம்மானந்த பண்ண முடியாது ஏனா? இது வந்து இது வந்து உணர்றது அன்பு இருக்கு அன்பு எதுல இருக்கிறது மனசுக்குள்ள இருக்க ஒரு உணர்ச்சி அன்பு பொறாமை இதெல்லாம் வந்து நீ கண்டுபிடிக்க முடியாது பண்ண முடியாது ஓகே இதை கண்டுபிடிச்சிட முடியாது ஏன்னா அப்படிப்பட்டது மாதிரி இந்திரியங்களின் தலைவன் ஏற்கான இந்திரியங்களுடைய தலைவன் யாரு ியங்களுடைய தலைவன் இந்திரியேந்திரன் அந்த இந்திரியேந்திரன் யாரு மனசு மனசுனால அறிய முடியுமா ஒண்ணு கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரங்கள் முடியாது ஓகே இந்திரியங்களுடைய தலைவன் வாசிருக்கார அந்த இந்திரியங்களுடைய தலைவன் இந்திரியேந்திரியன் அவனால முடியுமோ அவன முடியாது தத்ர நோ மனோ மன கச்சி மனசும் செல்லாதுஸ்கிரு நோ இ முடியாது கண்டிப்பா முடியாது அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வருது அனுமான பிரமாணத்தினால நீ அந்த பிரம்மத்தை கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடி கண்டுபிடி எங்க இருக்கா கண்டுபிடி முடியாது ஓகே முடிஞ்ச இந்திரிய அகோச்சரம் புரிஞ்சு இந்த பிரம்மன் சொல்லிட்டே இது எதனால கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் முன்னாடி பதில் சொல்லிட்டாரு இப்ப அந்த பதிலுக்கு வேற மாதிரி சொல்றாரு கண்ணால மூக்கால பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாதே சொல்றாரு ந வித்தமா வித்மா ந வித்மகன அந்த பிரம்மனை நாங்கள் அறியவில்லை நாங்கள் அறியவில்லை நாங்க பார்த்ததில்லை ஓகே அப்புறம் என்ன எதா எப்படி ஏதத் இந்த பிரம்மத்தை ஆத்ம சைத்தன்யத்தை ஏதத் யதா அனுஷாத் இந்த பிரம்மத்தை உபதேசிக்கவும் முடியாதுங்களால அந்த பிரம்மத்தை நாங்க அறிந்ததும் இல்லை அந்த அந்த விஷயத்தை உனக்கு சொல்லிடலான்னா உபதேசமும் பண்ண முடியாத நிலையில நாங்க இருக்கோம் எதுக்கிய தாமரைப்பாக்க கூட்டுக்குறோனுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை உட்கார வச்சுட்டு அது நாங்களும் பார்க்கல உனக்கு சொல்லவும் முடியாது முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க வராம இருந்திருப்போமே நீ சொல்ற பார்த்தது இல்லையா சொல்லவும் முடியாதான் இல்லையா அது மாதிரில விஜாணி ஓகே அதை சொல்றதுக்கான அறியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம் உனக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் புரியாதவர்களாக இருக்கிறோம் என்ன வித் மகா நாங்கள் அறியவில்லை நிஜாணி மகா அதை உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நாங்க அறியாதவர்களாக இருக்கும் உனக்கு உபதேசம் பண்ண முடியாது இதை சொல்லி புரிய வச்சிட முடியாது நாங்களும் புரிஞ்சுக்கல இதே அறியல நாங்க பார்க்கல இதுக்கு மேல கன்ஃபியூஸ் பண்ண முடியுமோ நான் வித் மகா நான் விஜாணி மகா நாங்கள் அறியவில்லை உனக்கு அறியற மாதிரி சொல்லவும் முடியாது எதுக்கு என்னன்னு சொல்ல வர சொல்ல வர அப்புறம் தான் சொல்லணும் ஏதாவது சாப்பிட்ட பிறகு ஏதாவது தெரியுமா பார்க்கணும் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமே வாம் சாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நம ஹரிஹி ஓ